பாடம் நூற்றி நாற்பது அனுமதி கோருவதன் ஒழுங்குகள் அல்லாத மற்றவர் வீடுகளில் நுழைவதாக இருந்தால் அவ்வீட்டாருக்கு நீங்கள் சலாம் கூறும் உள்ளே நுழையாதீர்கள் இருபத்தி அத்தியாயம் இருபத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களில் சிறுவர்கள் பருவ வயதை அடைந்தால் அவர்களுக்கு முன் இருந்தோர் அனுமதி கோரியது போல் இவர்களும் உள்ளே நுழைய அனுமதி கோரட்டும் இருபத்தி நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம்